வணக்கம் ஜூலை 2 இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று முதன் முதலில் விண்ணில் பறந்த இந்திய விமானத்தின் பெயர் மலபார் பிரின்ஸ் இரண்டு கப்பலின் வேகத்தை குறிக்கும் சொல் நாட் கே என் ஓ டி நாட் மூன்று இனி இன்றைய நற்றினியின் பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று துப்பறியும் நாய்களை முதன் முதலில் பயன்படுத்திய நாடு ஏது 2. பிரிட்டன் நாட்டின் தேசிய பறவை ஏது மூன்று இந்தியாவில் வைரஸ் கிருமி ஆராய்ச்சி மையம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே